திரைவன் திருவருள் துணையோடு ஸ்ரீமத் பகவத்கீதையை உங்களுக்கு நான் விளக்க துவங்கியிருக்கிறேன் சென்ற வகுப்பிலே பகவத்கீதையினுடைய மகிமையை பற்றியும் அதனுடைய பயனை பற்றியும் ஓரளவு சிந்தித்திருக்கிறோம் நாம் தொடர்ந்து நாம் பகவத்கீதைக்குரிய தியான ஸ்லோகங்களையெல்லாம் படித்து பொருள் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதல்ல ஸ்லோகம் சொல்கிறேன் திரும்ப சொல்லுங்க பிறகு அர்த்தம் சொல்கிறேன் ஓம் பார்த்தாய் பகவதா நாராயணேன व्यासेन मध्ये महाभारतं புராமுனா மோமாரத்தம்திணீ அஷாசீ அம்பவீதிணி ஸ்ரீமத் பகவத்கீதை சாஸ்திரத்தை முறையாக படிப்பதற்கு பெரியவர்கள் சில தியான ஸ்லோகங்களையெல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள் அந்த தியான ஸ்லோகங்களையெல்லாம் படித்து முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம் அதற்கு பிறகுதான் நாம் முக்கியமான கீதா சாஸ்திரத்துக்குள்ளே நாம் பிரவேசம் பண்ண போகிறோம் நுழைய போகிறோம் இந்த முதல் ஸ்லோகத்துக்கு நான் கொஞ்சம் அர்த்தம் போன வகுப்பில் சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் அதை சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் இந்த முதல் ஸ்லோகம் பகவத்கீதா தேவத்கீதையை ஒரு தாயாக உருவகப்படுத்தி நமஸ்காரம் செய்கிறது ஹே அம்பகவதீதே அம்மா தாயே பகவத்கீதா தேவியே பகவத்கீதான்னு சொன்னால் பகவானால் பாடப்பெற்றவள் அந்த ஸ்லோகங்களையெல்லாமே ஒரு அம்மாவாக நினைக்கணும் இது நம்ம பாவனை மொழியை எப்படி நாம் தாய்ங்கிறோமோ நதியை எப்படி தாயின்னு சொல்கிறோமோ எப்படி பூமியை தாயின்னு சொல்கிறோமோ அது மாதிரி பூமி தாய் காவேரி மாதா கங்கா மாதா ஆக என்னால் சம்ஸ்கிருத தமிழ் தாய் அப்படின்னு சொல்லி எல்லாத்திலையும் அதை தாயாக கருதும் அது ஒரு பண்பு அது ஒரு நல்ல மனோபாவம் நல்ல பண்பாடு பண்பட்ட உள்ளம் இதையெல்லாம் தாயாக பார்க்கும் அதனால் இந்த இந்த எண்ணத்தில் நம்மளை பண்படுத்திக்கணுங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய உபதேசம் இந்த எண்ணத்தில் நம்ம பண்படுத்தி என்ன நமக்கு வந்து பண்பாடு குறைவாக இருந்தால் இந்த மாதிரி எண்ணங்களை எண்ணி எண்ணி எண்ணி எண்ணங்களை எல்லாம் பண்படுத்துறது அப்போ ஒரு சாஸ்திரத்தையே பகவத்கீதையவே பகவானுடைய உபதேசத்தையே ஒரு அம்மாவாக கருதி தாயாக கருதி நமஸ்காரம் பண்ணுறோம் தாய் எப்பொழுதும் குழந்தைக்கு ஹிதத்தைத்தான் சிந்திப்பாள் நன்மையைத்தான் சிந்தனை பண்ணுவாள் அது மாதிரி மகனும் தாயினுடைய பெருமையை அசாதாரணமாக தாய் மகனுடைய பெருமையை விசாரம் பண்ண மாட்டான் ஆனால் ஆராய்ச்சி பண்ணுறபோது தெரியும் இந்த சாதாரணமாகவே ஒரு கண்ணுக்குட்டி மாடை பார்த்தா அதுக்கிட்ட எப்படி ஒரு பாசம் இருக்குது அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் அதுக்கும் அதனுடைய குட்டிக்கிட்டேயும் எவ்வளவு பாசம் இருக்குது அதுக்கு எவ்வளவு நல்லது செய்கிறது அது அதே மாதிரி தான் அம்மாவும் எல்லா குழந்தைகளுக்கும் நல்லதை செய்கிறாள் அதை கண்ணும் கருத்துமாக பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகிறாள் அப்போது அந்த குழந்தையான நம்ம மனிதனாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் புத்தி இருக்கிறதுனால இந்த அன்பை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம் இதில் எவ்வளோ அழகு இரு எவ்வளோ ஒரு எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம் அதை நம்ம எல்லாத்தோடையும் சம்மந்தப்படுத்துகிறோம் அதனால்தான் பெரியவங்கள்லாம் கடவுளை பற்றி பேசும்பொழுது அம்மாவை காட்டிலும் உயர்ந்தவர்னு சொல்கிறாங்க தாயினும் சால பரிந்து பெற்ற தாயினும் ஆயினை செய்யும் அப்படின்னு சொல்கிற பொழுது அப்போ தாய் உயர்வுன்னு தெரிகிறது இல்லையா தாய் உயர்வுங்கிறத சொல்லித்தான் அந்த வார்த்தை இருக்குது கடவுள் தாயக்காட்டிலும் உயர்ந்தவர்ங்கிறத மறுக்க முடியாது ஆனால் கடவுளை பற்றி சொல்லும் தாய் நமக்கு நல்லதைத்தான் செய்வார் தாயக்காட்டிலும் பல மடங்கு கடவுள் செய்வார் தாய்க்கு வந்து இருக்கிற பாசம் வந்து இயற்கையானது இயற்கையானது அந்த இயற்கையாக இருக்கிற பாஷம் இருக்கே அது பிரச்சனையானால் வம்பு வரும் அது நிறைய சிக்கல்கள்லாம் உண்டு அதில் இப்போ இருக்கிற தாய்மார்கள்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது பெரும்பாலும் இப்போ இருக்கிற அந்த வசதியில் வாழ்ந்துருக்கிற தாய்மார்கள் இருக்காங்களே ரொம்ப நீங்கள் வெளிநாட்டிலாம் போய் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு குழந்தைய காட்டிலும் தங்களுடைய சுகம் ரொம்ப ஆகையினால் அவங்களுக்கு குழந்தை இப்போ வெளிநாட்டிலெல்லாம் குழந்தை பெற்றுக்கணும்னா குழந்தை பெற்றுக்கிறது பெத்தாக வளர்க்குறதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு தனி ரூம் இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் பெற்றுக்கூடாது அப்படிலாம் இருக்குது அந்த குழந்தைய பெற்றுக்கொள்றதுக்கு பெற்று பெற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு ரூம் ரெடி ஆகணும் பிறந்த ரெண்டாவது நாளோ ஒன்றாவது நாளோ குழந்தைய தனியாக ரூமில் விட்டுருவாங்க பச்சை குழந்தை தனியாக இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு கேட்டால் அதிசயமாக இருக்கும் அதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க நம்மளை முட்டாளும்பாங்க நமக்கு வந்து அம்மா வந்து பக்கத்துலையே வச்சு அந்த அம்மா அப்படியே அப்படி அம்மா பக்கத்துலேயே பொத்தின்ண்டே வளர்ந்ததுனால நமக்கு தெரியாது அங்கே அப்படி இல்லை அது பிரிச்சா தனியாக கொண்டு விடுவோம் ஆனால் அம்மாவோடய நடக்கணுமே எல்லாம் பணம் பணம் சொகுசு சுகம் பணம் சொகுசு சுகம்னு நினைக்கிற போது குழந்தையா இதை வந்து பரவாயில்ல இதை பற்றிலாம் பார்க்காம குழந்தையோடு இருக்கிறது அது வேறு விஷயம் அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப துக்கமாக இருக்கும் இங்கே இந்த இங்கே இங்கே இந்த ஒரு எஸ்டேட்டுக்கு மூணாரில் இந்த மாடல்லாம் வளர்த்துறாங்க அதெல்லாம் வந்து கொடுமையாக தான் எப்படின்னா அவர் சொல்கிறார் ரொம்ப பெருமையாக சொல்கிறார் இந்த கண்ணுக்கிட்டிக்கு இதோட அம்மா யாருன்னு தெரியாது சாமி அப்படின்னார் அப்படி அதை வந்து அவங்க பெருமையாக சொல்கிறாங்க அதான் கேட்கவே துக்கமாக இருக்குது அப்போ சயின்ஸ் வந்து விஞ்ஞானம் வந்து யாருன்னு கூட தெரியாமல் வளரணும்னா இப்போ எவ்வளோ நமக்கு மூளை இருக்கணும் விஞ்ஞானத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல என்ன பண்ணுறாங்க ஏதோ எல்லாம் இப்போ டெஸ்ட்டு பேபி மாதிரி அது வந்து என குளோனிங் இது மெத்தடெல்லாம் பண்ணால் பாசமாகுது நேசமாவது அன்பாகுது ஒன்றும் இருக்காது மாதிரி வந்தாச்சு அப்படிலாம் இருக்குது அந்த கண்ணு கூட்டி அதுக்கு ஒரு வில்லையடிச்சு காலத்தவங்க அடித்து விட்டுறோம் அவன் நூற்று கணக்கில் இருக்குது அடுக்கு இருக்குது அது எல்லாத்துக்கும் ஒட்டி பால் தான் ஒரிஜினா மாட்டுக்கிட்டிருந்து குடிக்காது இப்படியே போனால் இது மனுஷனுக்கு ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது இருக்கட்டும் அதை தனியாக கவலைப்படுவோம் அதனால் இப்படி அப்படி இருக்கு இந்த மாதிரி இங்கே எதுக்கு சொல்கிறேன் அம்மானாலே பிரியமாக இருக்கிறது இந்த அம்மாவுக்கு வெறும் அறிவு பூர்வமாக இருக்கான்னு சொல்ல முடியாது அவளுக்கு உணர்ச்சி நம்ம பேரில் அன்பாக இருக்கா பகவத்கீதை தாய் கடவுள் என்னும் தாய் அறிவு அறிவுபூர்வமான உணர்ச்சியோடு இருக்கார் அப்படி வச்சுக்கணும் அதனால் இது வந்து புத்தியை மழுங்க செய்கிற உணர்ச்சி கிடையாது புத்தியை வந்து இடைஞ்சல் பண்ணாத உணர்ச்சி அதில் பகவத்கீதையை ஒரு தாயோடு உருவகப்படுத்தி தாயை எப்படி நமஸ்காரம் பண்ணுறோமோ சாஸ்திரத்தில் வந்து கடவுளை காட்டிலும் உயர்ந்ததாக சொல்லியிருக்க சில இடங்கள்லாம் அம்மாவை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை அப்பா இல்லை அது பழமொழியெல்லாம் இருக்குது அது வேறு விஷயம் சொல்ல வேறு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க அப்பா வந்து நிறைய சொல்லுவாங்க அதில் வந்து அப்பா பத்தாயிரம் மடங்கு உயர்ந்தவங்க அப்பாவை காட்டிலும் அம்மா லட்சம் மடங்கு உயர்ந்தவள்பாங்க மனுஸ்மிருதியில் அப்படி ஒரு ஸ்லோகமே இருக்குது ஆக அவ்வளோ உயர்ந்தவள் தாய் அப்படின்னு சாதாரணமாகவே சொல்கிறோம் நமாத்தூர் தெய்வத்தம் பரம் அம்மாவை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் கிடையாது இது சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் அதை சாஸ்திரத்தில் இந்த இடத்துல முக்கியமாக பகவத்கீதைக்கே அது உருவகப்படுத்துகிறோம் தாயாக கருதி நமஸ்காரம் பண்ணுறோம் தாய்கிட்ட என்றைக்கையுமே குழந்தைக்கு பக்தி இருக்கும் அன்பு இருக்கும் இருக்கணும் முதல்ல சாதாரணமாக குருட்டுத்தனமாக இருந்தால் கூட அப்புறம் அதை அறிவுபூர்வமாக பண்படுத்தி கொண்டு வரணும் முதல்ல ஆரம்பத்தில் அம்மாகிட்ட நமக்கு இருக்கிற பிரியம் அது அறியாமையோடு சேர்ந்து தான் இருக்கிறது ஆனால் நமக்கு ஒரு வளர்ச்சி வந்ததுக்கு பிறகு அறிவு வளர்ச்சி வந்ததுக்கு பிறகு தாயினுடைய அருமை பெருமைகளையெல்லாம் தெரிஞ்சு அறிவுபூர்வமாக பக்தி பண்ணணும் அம்மாகிட்ட மாத பக்தி வேதம் வந்து மாத்திரு தேவோபவ எடுத்தவுடனே அதுதான் சொல்கிறது இல்லை அம்மாவை தெய்வமாக நினைக்கிறது நம்ம கலாச்சாரம் அது வந்து கீதா சாஸ்திரத்துக்கும் கொடுத்துட்டோம் கீதையை அப்படி நினைக்கிறோம் இந்த அம்மாவது அறிவோடு நம்மளை அன்பாக இருக்கான்னு சொல்ல முடியாது ஏதோ இயற்கையாக மாடு ஆடு மாடு கூட புரியம் இருக்குது அதோடய குட்டிகிட்ட அது மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிவிடலாம் ஆனால் இங்கே கீதா சாஸ்திரம் அப்படி கிடையாது இந்த கீதையை வந்து புகழ்ந்து பேசுகிறோம் இதை சென்ற முறையே நான் விளக்கி விட்டேன் அம்மா தாயே பகவத்கீதை உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அந்த நமஸ்காரம் பண்ணுறேங்கிற வார்த்தையிலும் கூட ஒரு அழுத்தம் இருக்குது அனுசந்ததாமி அனுசந்ததாமினால் நமஸ்காரம் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லைங்க உன்னை நான் விடாமல் தியானம் பண்ணுறேன் எப்படி தியானம் பண்ணுறேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சி வரும்பொழுதும் நீ உன்னுடைய ஸ்லோகங்களையெல்லாம் நான் நினச்சி அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் பார்க்குறேன் அதுதான் தியானம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அல்லது கருத்துக்கள் இதெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது அந்த ஒரு ஒரு நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும் அந்த பாடம் கிடைக்கிற போது கீதா ஸ்லோகத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்கும் அதோடு இணைச்சி பார்க்குற போது நமக்கு மனசு வந்து தெளிவாக இருக்கும் அமைதியாக இருக்கும் எத்தனையோ ஸ்லோ கருத்துக்கள்லாம் இருக்குது இப்போ ஆகாரம்னு எடுத்துகிட்டா உடனே பகவத்கீதையில் அதுக்கு சொல்லியிருக்கு பிராணாயம்னு எடுத்துட்டால் அதுக்கு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு கர்மயோகம்னா பகவத்கீதை எப்படி காரியம் பண்ணணும் எந்த மனோபாவனையோடு பண்ணணும் கீதையில் சொல்லியிருக்கு எல்லாமே கீதையில் சொல்லியிருக்கிறதுனால காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் நாம் பண்ணக்கூடிய பல்வேறு விவகாரங்களில் அந்த விவகாரங்கள்லாம் அந்த கீதா ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணணும் அதுதான் கீதா சாதகனுக்கு லட்சணம் அழகு பகவத்கீதையை நான் பின்பற்றுகிறேன் பகவத்கீதையை நான் கடைபிடிக்கிறேன் பகவத்கீதை நெறிப்படி நான் வாழ்கிறேன் குரல் நெறிப்படி வாழ்கிறேன்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு சமயமும் வாழ் காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிறதுக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு குரலாக ஞாபகத்துக்கு வரணும் எத்தனையோ விஷயங்கள்லாம் வரும் அப்படி நம்ம அதை கேள்விப்படுறபோது உடனே வள்ளுவரி இதை சொல்லியிருக்கார் இந்த இடத்துல அப்படின்னு அது ஞாபகத்துக்கு வரணும் அப்போ இது நான் உங்களுக்கு நான் அதை சொல்ல ஆரம்பித்தா வர்ணனை பண்ண ஆரம்பித்தா நேரம் அதிகமாகிடும் அதுக்காக ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்போ எத்தனையோ வாழ்க்கையில் சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது அந்த சூழ்நிலைகளில் அந்த குரல் ஞாபகத்துக்கு வரணும் கீதை ஞாபகத்துக்கு வந்தால் தான் அப்போத்தான் உண்மையிலேயே நம்ம குரலை வணங்குறோம் கீதையை வணங்குறோம் கீதையை வணங்குறது குரலை வணங்குறதுங்கிறதுடைய பொருள் என்னன்னு கேட்டால் அந்த வாழ்க்கையில் அந்தந்த சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் அந்த கருத்துக்களை நினச்சி மனசை அமைதிப்படுத்தி ஆனந்தமாக இருக்குது முடியும் முடியாதுல சாமி எல்லாம் படித்தாலும் அந்த நேரத்துக்கு ஞாபகம் வரலன்னா என்ன பிரயோஜனம் எல்லாம் படிக்கிற போது நல்லா தான் இருக்குது நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது சாமி படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கு மறந்து போகக்கூடாது மறந்து போனால் பிரச்சனை அப்போ படித்து பிரயோஜனம் இல்லைன்னு தான் ஆனால் இன்னும் நீங்கள் அப்படி நினைக்க அப்படி மறந்து போகிற மாதிரி இருந்தால் கூட விடக்கூடாது திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தோமானா அடி அடி அடித்தா அம்மியும் நகரும்ன மாதிரி நம்ம திரும்ப திரும்ப படித்துக்கொண்டே நம்ம விவகாரம் பண்ணிகிட்டே இருந்தோமானா நம்ம காரியம் பண்ணிக்கிட்டோம் அந்த யோகம் மாதத்தில் ஒரு நாள் நடக்குது படிக்கிறோம் சிந்தனை பண்ணுறோம் அதை தவிர ஊருக்குள்ள சத்சங்களுக்கெல்லாம் போகிறோம் இதெல்லாம் நிறைய கேட்டுக்கொண்டே இருந்துன்னு நம்ம விவகாரம் பண்ணுறபோது அந்த சாஸ்திர வாக்கியங்கள்லாம் நம்ம எதாவது நல்லது பண்ணினாலும் அந்த சாஸ்திர வாக்கியத்தை நினச்சிண்டு நல்லது பண்ணணும் ஏதாவது தப்பான எண்ணம் தோணுச்சின்னா உடனே அந்த சாஸ்திர வாக்கியம் ஞாபகத்துக்கு வரணும் நமக்கு ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் வருகிறது தப்பான எண்ணம் வருகிறது அப்போ தப்பான எண்ணம் வரும்போது அடடாக சாஸ்திரத்தில் இப்படி நம்ம படிச்சிருக்கோமே நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வர்றதே இப்படி வந்து இது செயல்படுத்தினா என்னென்ன தோஷங்கள் வருமே அப்படின்னு அந்த நேரத்துக்கு ஞாபகம் வரணும் அப்படி ஞாபகம் வந்தா நம்ம வந்து அந்த சாஸ்திரத்தை நாம் தெய்வமாக நினைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் அதுதான் இதனுடைய அர்த்தம் கீதா சாஸ்திரத்தை நாம் வந்து அப்படி தியானம் பண்ணுறோம் அம்மா தாயே பகவத்கீதையே நீ சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி யுத்த பூமியில் அர்ஜுனனுக்கு சாட்சாத்தாக உபதேசிக்கப்பட்டவள் நீ அப்பேற்பட்ட உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன் சொல்கிற போதே பகவத்கீதை யாரோட வாக்கியம் பகவானுடைய வாக்கியம் ஏதோ நார்மலாக லோக்கல் பர்சனோட வாக்கியம் இல்லை பொலிட்டிக்கல் லீடர் வார்த்தைக்கெல்லாம் சாதாரண ஆளில் ம மதிப்பு கொடுத்துட்ருக்கான் பேப்பர் கார்லேருந்து எல்லோரும் மதிப்பு கொடுத்துட்டுருக்காங்க ஒன்றும் பிரயோஜனமே இல்லாமல் எங்கேயோ லஞ்சம் எங்கேயோ பணம் படத்தை வாங்கிட்டு மக்களையெல்லாம் கஷ்டப்படுத்துகிற ஆளுக்கு அவங்களுக்கே ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்கள போய் நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க சாதாரண ஆள் இன்றைக்கி இருந்து நாளைக்கு செத்து போகிறாங்க சில் நாள் பல்வினி சிற்றறிவினர்கள் பாண்ட பரிமலகருடைய வார்த்தையில் சொல்லணும்னா சில்நாள் பல்வினி சிற்றறிவினர்கள் சில நாள் வாழப்போகிறான் பல வியாதியோடு இருக்க போகிறான் புத்தியும் அல்ப புத்தி அவங்களுக்கு அவங்களே வந்து தெய்வம்னு நினச்சி நிறைய பேர் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அவன் செருப்பை ஏலம் விட்டா ஒரு செருப்பு வாங்குறதுக்கு ஒருத்தன் உட்காந்துருக்கான் ஒத்த செருப்பு வாங்குறது இது எங்கள் தலைவருடைய செருப்புன்னு வீட்டில் வச்சுன்னு இருக்கான் தலைவருடைய ஒத்தச்செருப்பு சரி எதுக்கு சொல்றேன் நான் எது இதை ஒப்பிடுறதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு இதெல்லாம் பகவானுடைய வாக்கியம்னா எவ்வளவு மதிப்பு இருக்கணும் நமக்கு பகவான் வந்து என்ன சாதாரண லோக்கல் ஆளா என்ன பகவானால் உபதேசிக்க பெற்ற தாயே பகவத்கீதையே யுத்த பூமியில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசிச்சிருக்கான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சாதாரணமான ஆளா ஏதோ நம்ம சாதாரணமாக எத்தனையோ பத்து பேரில் பதினொன்னாவது ஆளாக ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமூர்த்தி அப்பா ஆகையினால அப்பேற்பட்ட பகவானுடைய இந்த வாக்கில் தோன்றினது அந்த முகார விந்தத்துலேருந்து உண்டானதப்பா இந்த வாக்கியங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு அதனால் அம்மா தாயே பகவத்கீதை நீ எங்கே உற்பத்தி ஆனே பகவானுடைய வாக்கிலரு வாயிலிருந்து நீ உற்பத்தி ஆனே அப்பேற்பட்ட உன்னை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் இந்த இங்கிலீஷில் சொன்னால் இது ரெஃபரன்ஸும் பாங்க ரெஸ்பெக்ட் அது மோர் இது ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை ஏதோ சா ஏதோ பத்தில் பதினொன்று நினச்சதுக்கு இன்னும் அதுவும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது பகவத்கீதை நிறைய கோரக்பூர் போட்டிருக்காங்களே சீப்பாக கொடுக்குறாங்களே நான் சீப்பாக கொடுக்குறாங்க இதை இப்படியாக கொடுத்து ஜனங்கள் படிக்கட்டும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி நான் பார்த்தேன் கோரக் பூருக்காரங்க பண்ணியிருக்கிற சேவையை இன்றைக்கி இன்னொரு புத்தகம் பிறந்திருக்கு எனக்கு இன்றைக்கி தவால்ல பகவத்கீதை சாதக சஞ்சீவினி தமிழில் எழுதியாச்சு பெரிய புக்கு அது அதையும் தமிழில் போட்டாங்க கீதா தர்ப்பணம் தமிழில் போட்டாச்சு கீதா தர்ப்பணம் இன்றைக்கி வந்திருக்கு அந்த புக்கு டேபிளில் இப்போ நான் போன உடனே ஆஃபீஸில் உட்கா வச்சுருந்தாங்க அதை பார்த்தேன் அதில் கடைசி பக்கத்தில் தமிழில் பகவத்கீதைக்கு வாழ்த்து பாட்டு எழுதிருக்காங்க தமிழில் வாழிய பகவத்கீதை வாழிய பகவத்கீதை அப்படி பாட்டு எழுதிட்டாங்க ஒரு வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் நம்ம தமிழ் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பணத்தை செலவு பண்ணி சீப்பு ரேட்டுக்கு ஊரூரா வண்டி எடுத்துகிட்டு போய் விற்றுட்ருக்க தமிழ்நாட்டில் யாரும் செய்யலை எந்த பெரிய ஆளும் செய்ய கிடையாது அவங்கள நாம் வந்து அவங்க பணி நல்லா சிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும் நம்முடைய கடமை இந்த பத் இந்த புஸ்தகம் நடக்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக போகணுங்கிறதுக்காக அவங்க நான் அஞ்சாறு மில்லு ஏற்கனவே மில்லு இருக்குது இன்னும் புதுசாக நாலு மில்லு ஆரம்பிச்சுருக்காங்க அந்த மில்லுலேருந்து வர்ற லாபம் அத்தனை இந்த புத்தகத்துக்கு போகுது அந்த புத்தகம் ஒன்று படிக்கிறதுக்கு ஐநூறு அறநூறுபா ஆகும் நீங்கள் அடிச்சிங்கன்னா தெரியாது அதுக்கு உக்கா ஆள் அவர் சொல்கிறார் எடிட்டர் கிடைக்கல தமிழில் தெரிஞ்சவன் ஒருத்தனையும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் லெட்டர் போட்டிருக்காரு இப்போ எவனும் வரமாட்டேங்கிறான் காசு வேணாலும் கொடுக்குறேன் ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்கிறார் நம்ம ஊரில் வந்து நம்ம திருக்குறளை அவங்க வெளியிடறாங்க நம்ம சிவபுராணத்தை வெளியிடுறாங்க கந்தசஷ்டி கவச்சத்தை வெளியிடறாங்க நம்மளானால் ஹிந்தி ஒளிக தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம குழந்தைய ஹிந்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுண்டு எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க அங்கே வடநாட்டில் இருந்து கோரக்பூர்ங்கிறது காஷிக்கு அந்த பக்கம் கிட்டத்தட்ட நேபாள் பக்கத்தில் இருக்குது அங்கேருந்து இங்கே வந்து தமிழில் புஸ்தகம் போட்டு இதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு செலவெல்லாம் கம்மி பண்ணி சீப் ரேட்டில் எனக்கு தெரிஞ்சு பகவத்கீதையை நான் ஒரு பைசாவுக்கு பார்த்துருக்கேன் சின்ன புஸ்தம் பாராயண புஸ்தம் ஒரு பைசா அதுக்கு முன்னாடி ஒரு புஸ்தம் இருந்தது அது கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் மூல்யம் என்னென்னா இதை நீ நல்லா நம்பணும் அதுதான் விலை அப்படி போட்டாங்க மூல்யம் ஸ்ரத்தா அப்படின்னு போட்டுருவோம் மூல்யம்னா விலை ஸ்ரத்தானால் நம்பிக்கை வெளியிட்டாங்க இப்போ எதுக்கு சொல்கிறேன் அங்கேருந்து வந்து பகவத்கீதையை அவர் சொல்கிறார் இன்றைக்கி அவர் லெட்டர் எழுதியிருக்காரு எனக்கு நீங்கள் பகவத்கீதையை டிவியில் பரப்புறதை குறித்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு அதை பாராட்டி லெட்டர் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு கீதையை பரப்பணும் நாட்டில் எல்லாருக்கும் கீதை தெரியணும் பகவத்கீதை தெரியாதவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறேன் இது பகவானால் உபதேசிக்கப்பட்டது நம்ம இதெல்லாம் மதிக்கிறதே இல்லை காலம்புறம் எழுந்த உடனே எவ்வளோ ஆர்வமாக நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க கொஞ்சமாக திருக்குறளை பார்க்க வேண்டாம் ஆர்வமாக எழுந்து எல்லாரும் ஆர்வமாக போய் பேப்பர் வந்துடுச்சா காஃபி கடையில் போய் காஃபி ஒரு பக்கம் இப்படி பேப்பர் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் தலைவரை பற்றி ஆராய்ச்சி வேற எப்படி உருப்பிடும் நாடு மூளையே இல்லாமல் இருக்கும்படி காப்பாற்றின் இருக்கு இதெல்லாம் சரி இருக்கட்டும் இதெல்லாம் புலம்பானந்தா புலம்புறது தான் என்ன பண்ண எல்லாம் வந்து ஜனங்களெல்லாம் இது வந்து அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் பள்ளிக்கூடமும் சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டுருக்கான் கொடுமை இது யாராவது சாமியார்கள் சொன்னவனா ச ஆன்மீகத்தில் மடத்துக்குள்ளே வச்சுக்கணுதெல்லாம் வெளியில் எப்படி மடத்துக்குள்ளே இருந்தால் உள்ளேயே உட்காந்துருக்காங்க வெளியில் வந்து என்ன செய்கிறாங்கங்கிறது வெளியில் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடணும் புத்தி கொடுக்கக்கூடாது காசு கொடுக்கணும் புத்தியே கொடுக்கணும் உட்காந்து உள்ளே இருந்தால் உள்ளேயே இருக்காங்கம்பாங்க வெளியில் வந்தால் உள்ளேதானே இருக்கணுங்கன்னு வெளியே வேலைபாங்க இதனால் என்னென்னா ஜனங்களுடைய வார்த்தையை மதிக்கவே கூடாது அவங்களுக்கு தர்மம் தெரிஞ்சால் தானே தர்மம் தெரியாத ஜனங்களுடைய வாக்கியங்களை எப்படி மதிக்கிறது பெரும்பாலான ஜனங்களுக்கு தர்மமே தெரியிறது இப்போ ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரம் வந்து சாதாரணமான புஸ்தகம் இல்லைப்பா அது பகவானுடைய வாக்கியத்தில் வந்தது ஆக பகவான் பேரில் நமக்கு இருக்கிற மறு மதிப்பு மரியாதை கொஞ்ச நெஞ்சம் கிடையாது அதனால தான் நம்ம எடுத்தவுடனே நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு முகவரையிலையே கிருஷ்ணர் சொல்கிறார் என் பேரில் பொறாமப்படுறவனுக்கு என் வார்த்தையில் குறை சொல்கிறவனுக்கு இதை சொல்லி கொடுக்காதே அப்படின்னே சொல்லியிருக்கார் கீதையில் கடைசியில் நம்ம கருணையோடு எல்லாருக்கும் சொல்கிறோம் அது வேற விஷயம் ஆனாலும் நமக்கு வந்து ரொம்ப மதிப்பும் மரியாதையும் பரிபூர்ணமாக இருக்கணும் அந்த கடவுளுடைய வார்த்தைங்கிறதுல நமக்கு அவ்வளோ ஒரு பிடிப்பு இருந்தால் தான் அந்த வார்த்தையெல்லாம் மதிப்போம் இப்போ வந்து நான் சொல்கிறத வந்து ஒருத்தர் மதிச்சார்னா தான் அவர் என் மதிப்பு இருந்தால் தான் நான் சொல்கிற வார்த்தையில் மதிப்பு இருந்தால் தான் அதை பின்பற்றுவார் அவருக்கு எங்கிட்டயே அறகுறையாக இது இருக்குன்னு வச்சுக்க அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கும் இருக்கும் அதே மாதிரி தான் சாஸ்திரத்துலையும் சாஸ்திரத்தில் வச்சால் நல்லா வைக்கணும் நல்லா வச்சா நல்லா பின்பற்றுவதற்கு நமக்கு தோன்றும் ஐயோ சாஸ்திரம் இவ்வளோ சொல்லியிருக்கு நம்ம இன்னும் முழுக்க பண்ணலையே இன்னும் பண்ணணுமே இன்னும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி புத்தி அதுலேயே போகும் நூல்களெல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு உபதேசம் செய்து கொண்டு எத்தனை புஸ்தகம் இருக்குது எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்காததுனால தானே இப்படி நேற்றை கூட எனக்கு ஒரு கருத்து தோணுச்சு அதாவது சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே இன்னொருத்தரை குறை சொல்கிறது நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது இல்லையா எல்லோருமே வந்து உட்காந்து அதுக்கு நேரம் ஒதுக்கி செஞ்சுட்டுருக்கோம் எல்லோரும் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி ஒரு ஒருத்தரையாக குறை சொல்கிறது நம்முடைய நித்திய கர்மமாக வச்சுருக்கோம் நித்தியகரமான தினம் செய்கிற வேலையில் அது ஒன்று செஞ்சே ஆகணும் செய்யலை என்ன தூக்கம் வராது கஷ்டமாக வேறு இருக்கும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் வேணால் அவரும் அது மாதிரி குறை சொல்கிறவராக இருக்கணும் அப்போ தான் கம்பெனி சரியாக வரும் அது கம்பெனி சரியாகும் இல்லாட்டி அவர் வந்து ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதால தரையத்தில் ஆட்டின்னு இதுகிட்ட போய் சொல்கிற பிரயோஜனம் வேறு அப்படின்னு தோணும் அப்போ அதுக்கு எனக்கு என்ன தோணித்துன்னு கே எனக்கு என்னுடைய மனசில் என்ன தோணுச்சுன்னு கேட்டால் இந்த குறை சொல்லாமல் இருக்கிறதுல நமக்கு ஒரு ருச்சி ஏற்படணும் குறை சொல்லாமல் இருக்கிறதுல நமக்கு ஒரு ருச்சி ஏற்படும் ருச்சின்னா என்ன சக்கரை பொங்கல் இல்லை ருச்சின்னு சொன்னால் அதில் ஒரு ஆசை வரணும் எல்லாரையும் பாராட்டுறதில் நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும் உங்களை எல்லாரையும் நான் பாராட்டுறேன்னு வச்சுங்கனே பாராட்டுறதுனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன் பாராட்டுவேன் எல்லார நல்லா பண்ணுப்பா நல்லா செய்ய சந்தோஷம் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன் எல்லாரையும் எல்லாரையும் குறை சொல்றது எனக்கு சந்தோஷம் கிடைச்சா என்ன பண்ணுவேன் குறை சொல்லுவேன் எல்லாரையும் குறை சொல்றதுல எனக்கு சந்தோஷம் கிடைச்சா எல்லாரையும் நான் குறை சொல்லுவேன் எல்லாரையும் பாராட்டுறதுல எனக்கு சந்தோஷம் கிடைச்சா எல்லாரையும் பாராட்டு ஆனால் நம்ம சில வேற யாரையுமே நம்ம மனசே கிடையாது எல்லார்ட்டையும் ஏதாவது ஒரு குறைய பார்க்கறதுலாம் நமக்கு தாத்பரியமே அதனால் என்ன ஆயிடுறதுன்னா வாழ்நாள் முழுக்க இதுலேயே வீணாக போயிடுறது இதை வந்து ஜென்மாவை இது நிறைய வேஸ்ட் பண்ணுறோன்னு நீங்கள் வந்து பல கோடி ரூபா நஷ்டமாகறதை காட்டிலும் இந்த இது நஷ்டம் பெருசு நிறைய பேருக்கு தெரியாது நம்முடைய கெட்ட குணங்கள் நாள்தோறும் விருத்தியாகிறதுங்கிறது பல கணக்கான ரூபாய்களை நஷ்டம் பண்ணுவதை காட்டிலும் அதிகமானது நீங்கள் வந்து ரூபாயெல்லாம் நஷ்டமாக போச்சுன்னு சொல்கிறது அது ஒன்றும் நஷ்டமே கிடையாது அது போனால் போயிட்டு போட்டேன் சும்மா வெறும் பேப்பர் அல்பம் அது ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது ஆனால் நாள்தோறும் கெட்ட குணங்கள்லாம் விரத்தியாகிறது வந்து பெரிய நஷ்டம் நல்ல குணங்கள் வளராமல் பெரிய நஷ்டம் அதனால் இந்த ரெஸ்பெக்ட் வேணுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன் எப்பவுமே நம்ம பெரியவங்க வார்த்தையில் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் நமக்கு நிறைய இருக்கணும் அப்ப அதில் நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கணும் பெரியவங்க வார்த்தையை கேட்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் நமக்கு நல்லது தான் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக நம்ம மேன்மை அடையணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நமக்கு அதை கடைபிடிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் ஏற்படும் அதனால தான் பகவான் வந்து இங்கே இந்த பகவான் இல்லை இங்கே இந்த தியான ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டா ஹே பகவத்கீதை அம்ப நாராயணேன ஸ்வயம் பார்த்தாய பிரதிபோதிதாம் துவாம் அனுசந்ததாமி பகவான் ஸ்ரீமன் நாராயணனால் யுத்த பூமியில் அர்ஜுனனுக்கு நேருக்கு நேராக நின்று உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையாகிய தாயாகிய உன்னை நான் இடைவிடாமல் தியானம் பண்ணுகிறேன் சரி அது மட்டுமா ஒரு பெருமை இன்னொரு பெருமை இருக்குது உனக்கு பகவான் நாராயணன் சொன்னார் யாருக்கு சொன்னார் அர்ஜுனனுக்கு சொன்னார் அர்ஜுனனும் சாதாரணமான ஆளா வீராதி வீரன் பெரிய ஆள் மகாவீரன் அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் பண்ணி இருக்கிறார் கேட்டாலும் பெரிய ஆள் நம்ம சாதாரணமாக பாருங்கள் ஒரு பெரிய பணக்காரங்க ஒரு பெரிய இடத்துக்கு போகிறாங்கன்னா பின்னாடியே நிறைய பேர் போவாங்க சாதாரணமாகவே சொல்கிறாங்கல்ல பணக்காரன் பின்னால் பத்து பேர் பைத்தியக்காரன் பின்னால் பத்து பேர் அரசியல் பின்னாடி பின்னாடி ஐம்பது பேர் ஆன்னு வரணுமோ இல்லை அரசியல்வாதி பின்னாடி ஐம்பது பேர் சாமியார் பின்னாடியும் சேர்த்துங்க தப்பு இல்லை எல்லாத்துக்கும் பின்னாடி ஆள் இருக்குண்ணா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஒருத்தர் அது மாதிரி இப்போ அர்ஜுனன் வந்து சாதாரண ஆள் இல்லை பெரிய ஆள் ரஜினிகாந்த் வந்து தயானந்த சுவாமிஜி கிளாஸுக்கு வர்றாருனா நிறைய பேரை வராங்க அதுக்கு முன்னாடி ஆளும் காணும் அப்போ வந்து ரஜினிகாந்த் வராரு அப்படின்னா ரஜினிகாந்த் இப்போ சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கார் சினிமா நடிகராக இருந்து பெரிய ஆளாக இருக்கார் அவர் அவர் போகிறார்னோடனே வராங்க அப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது ஆள் வந்து அந்த ஆள் போனால் அந்த ஆளோடு பின்னாடி பத்து பேர் வராங்க அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அர்ஜுனன் சாதாரண ஆள் இல்லை ஹீரோ அர்ஜுனனும் ஒரு ஹீரோ கேட்டாலும் பெரியாள் அப்பா அந்த காலத்து பெரியாள் சொன்னாலும் சாதாரண ஆள் இல்லை பகவான் அந்த உபதேசம் சாதாரண உபதேசம் இல்லை அதனால் உன் மனசில் எப்போவுமே இது யார் யாருக்கு யார் சொன்னாங்கங்கிறது நினச்சிக்கோ அப்படி வந்து சமுதாயத்தில் முக்கியமான ஒருத்தன் அதை கேட்டான் அதை நிறைய பேர் பின்பற்றினார்கள் அதனால் உனக்கு அதில் மதிப்பு இருக்கணும் அது அது மட்டுமல்ல வேதவியாசர் அந்த வாக்கியங்களை கேட்டு ஸ்லோக வடிவமாக எழுதினார் பகவான் வேதவியாசர் அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் செய்த உபதேசத்தை எழுநூறு ஸ்லோகங்களிலே எழுதினார் வியாசர் சாதாரண ஆள் இல்லை நான்கு வேதங்களை ஒழுங்குபடுத்தி பரம்பரையை காப்பாற்றியவர் புராணங்களை எல்லாம் இயற்றியவர் ஆழ்ந்த சிந்தனையாளர் அவ கடவுளுடைய அவதாரமாகவே கருதப்படுபவர் அப்பேற்பட்ட வேதவியாசர் புராண முனிவராக வேதவியாசர் மகாபாரதத்தோட மத்தியில் இந்த ஸ்லோகங்களை எழுதி வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல இது வந்து அத்வைதங்கிற அமுதத்தை இதெல்லாம் நான் சென்ற முறையே விளக்கிட்டேன் அத்வைதங்கிற அப்படியே கொட்டுகிறது அத்வைத்த அமிர்த்த வருஷினி அத்வைத்தம்னு சொன்னால் ரெண்டாவதாக ஒன்றுமே கிடையாது நம்ம வேறு வேறையாக பல பிரிவுகள் இருக்குதுன்னு நினைக்கிறது அதனால் பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே பத்து பேர் சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு தூங்கியானு அப்புறம் காலம்பரை அடுத்த நாள் எழுந்து சண்டை போடலாம் ஆ என்னால் இந்த தூங்குற நேரத்தில் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் மறந்து எனக்கு இப்போ தூக்கம் வருது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் தூங்கிட்டு சண்டை போடுவாங்க அடுத்த நாள் மகாபாரதத்தில் கடைசியில் ராத்திரி யுத்தம் நடந்து முடியல ராத்திரி யுத்தமெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் முதல்ல அப்படி நடக்கலை எதுக்கு சொல்கிறேன் கடவுள் வந்து அத்வைதத்தை தினந்தோறும் தூக்கத்திலே உபதேசம் பண்ணுற தூக்கத்தை ஆராய்ச்சி பண்ணினா ஆனால் நம்ம அந்த தூக்கத்தை பற்றி விழிப்பு நிலையில் பொறுமையாக உட்காந்து ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது நம்முடைய தூக்கத்தை விழிப்பு நிலையில் சாஸ்திரத்தின் ஆராய்ச்சி பண்ணினா நமக்கு பல பெரிய உண்மையெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் எப்பொருள் எத்தன்மை தாயினும்னா நம்ம வந்து விழிப்பு நாம் இருப்பதற்கும் நாம் உழக்க நிலையில் இருப்பதற்கும் க கனவு நிலையில் இருக்கிறதுக்கும் புரியும் இல்லை மகாபாரத்தில் மத்தியில் வைத்திருக்கிறார் அத்வைத அமுதத்தை வருஷிக்கிறது அந்த அத்வைத ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னால் சாவப்பத்தின கவலையே இருக்காது உடம்புக்கு எந்த நோய் வந்தாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதை சரி பண்ணுவோமே தவிர ஆனால் ஆழமான மனசில் ஐயோ நமக்கு இப்படி வந்துருச்சே நம்ம இவ்வளோல்லாம் நல்லது பண்ணினோமே அப்படி பண்ணினோமே இப்படி பண்ணினோமே நமக்கே இந்த கதியே அப்போ நல்லது பண்ணுறவனுக்கெல்லாம் இப்படித்தான் வருமா அப்படிலாம் சொல்ல மாட்டான் நல்லது பண்ணுறவனுக்கும் நல்லாவே வரும் ஏன்னா நல்லது இப்போ தானே பண்ணுறோம் அக்கிரம எத்தனை ஜென்மாவில் என்ன பண்ணோம் யாருக்கும் தெரியும் ஆகையினால இந்த ஜென்மாவில் நான் நல்லது பண்ணதுனால எனக்கு ஒன்றும் கஷ்டமே வரக்கூடாதுண்ணா என்ன ஏன் நியாயம் இது நீ இந்த ஜென்மாவில் தானே கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு என்னவோ நிறைய பண்ண மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது நல்லது கொஞ்சம் நல்லது பண்ண உடனே இவ்வளோ தற்பெருமையா ஆகையினால் நல்லதை பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு என்ன நோய் வந்தாருன்னு சொல்லி அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது கீதை சாஸ்திரம் அப்படி தான் சொல்லி கொடுக்குறது நமக்கு நீ நல்லது பண்ணினா உனக்கு ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னா என்ன அர்த்தம் கஷ்டம் வந்தால் உன்னால் அது உனக்கு வந்து அது மனசை பாதிக்காதுன்னு அர்த்தம் உனக்கு கஷ்டம் உன்னுடைய மனசை பாதிக்காதுன்னு தான் அர்த்தமே தவிர கஷ்டமே வராதுன்னு எந்த புஸ்தத்துலேயும் கிடையாது அப்படி இருந்தால் அது ஏமாத்து இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு கஷ்டம் போய்டுன்னு யாரையா கேட்டு பாருங்க நிஜமாக அவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணி இத்தனை காரியம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கஷ்டமே வரலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் உலக ரீதியாக எல்லாம் வரத்தான் செஞ்சது நான் அதெல்லாம் ஃபூனு ஊதிட்டேங்கணும் எல்லோருக்கும் வர மாதிரி தான் எனக்கும் கஷ்டம் வந்தது அதை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல பெருசாக இதெல்லாம் ஒரு கஷ்டமாக இதுக்கு மேலே பிரஹ்லாதனை விடவா விஷத்தை கொடுத்தான் கவலைப்படலை கல்லை கல்லை உருட்டி கொன்று மலையிலேருந்து உருட்டினா இன்னும் அதுக்கும் கவலைப்படலை நெருப்பில் போட்டாங்க தண்ணிக்குள்ளே போட்டாங்க ஒன்றும் நடக்கலை அப்படி அவனுக்கு வர்ற கஷ்டத்தை விடவா நமக்கு வரப்போகிறது அப்பாவே அப்பாவே பையனுக்கு துன்பு கொடுத்த கதை அது அப்பேற்பட்டவனுக்கே ஒன்றும் பண்ண முடியலன்னா நம்மளாம் என்ன நம்ம கஷ்டமெல்லாம் என்ன கஷ்டம் கஷ்டமே கிடையாது அதனால்தான் மகாபாரதத்துலலாம் அவங்க காட்டில் இருக்கிற காலத்துல எல்லாம் உயர்ந்த நல்ல கதைகளெல்லாம் சொல்லி கஷ்டத்தை தாங்கிக்கிட்டாங்க பஞ்சபாண்டவருடைய கதையெல்லாம் படித்தா காட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய ராஜாவாக இருந்தவங்களுக்கு தினம் பத்து காரு என்ன நூறு எடுபடி ஆள் ஒரு பெரிய அரண்மனையில் இருந்தவங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே வந்து பரதேசியாக திரின்னு சொன்னா எப்படி இருக்கும் குழு இருக்கும் அப்புறம் அங்கே போனால் அங்கே காட்டுக்குள்ளே இருக்கிற போது அவங்க ரெண்டு தர்மரை பார்த்து தினம் அவருக்கு வேறு தினம் திட்டு இந்த யார் பீமனும் திரௌபதியும் எல்லாருமா சேர்ந்து திட்டுவாங்க ஆனாலும் அவர் பேரில் மதிப்பு மரியாது அதெல்லாம் தாங்கினா அவர் உடனே தர்மர் ஒரு கதை சொல்லுவார் அதை சொன்னோம் இன்னும் பழைய கதையெல்லாம் நல்ல கதையெல்லாம் ஞாபகம் வரும் அந்த கதையவே அவங்க பேசி மனசை ஆறுதல் படுத்தி வாழ்ந்துட்டாங்க அது மாதிரி கஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டத்துக்கு நாம் மதிப்பே கொடுக்கக்கூடாது அது பகவத்கீதையிலேருந்து தெரிய போகிறது உங்களுக்கு அத்வைத்த அமிர்த்த வருஷினி அத்வைத ஞானம் வந்தாச்சுன்னா சுகதுக்கத்துக்கு மதிப்பே கிடையாது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த சுகத்துக்கும் மதிப்பு கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த துக்கத்துக்கும் மதிப்பு கிடையாது நீங்கள் துக்கத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கணும்னா சுகத்துக்கும் மதிப்பு கொடுக்காமல் இருந்தால் தான் முடியும் இல்லை சாமி நாங்கள் சுகத்துக்கு மாத்திரம் மதிப்பு கொடுத்துட்டு துக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கலன்னா அது நடக்காது நீங்கள் வந்து இளமைக்கும் மதிப்பு கொடுக்குற போது முதுமைக்கும் மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் பகலுக்கு மதிப்பு கொடுக்குற போது ராத்திரிக்கும் மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் லாபத்துக்கு மதிப்பு கொடுக்குற போது நஷ்டத்துக்கு மதிப்பு கொடுத்தா ஆகணும் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா மதிப்பு கொடுக்கக்கூடாது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் பாருங்க அதனின் அதனின் நோதல் இலன் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு அதனின் அதனின் நோதல் இளன் அது அந்த அப்படி அப்படி எழுத்த பிரித்து படித்த அந்த வார்த்தையை மாற்றி படித்தா தான் புரியும் யாதனின் யாதனின் யாதனின் யாதனின் நீங்கியான் எதிலிருந்து எதிலிருந்து ஒருத்தன் விலகிட்டானோ அதனின் அதனின் நோதல் இளன் அதிலிருந்து அதிலிருந்து அவனுக்கு துன்பம் இல்லைன்னு துன்பம் இல்லைங்கிறது மாத்தமில்லை அதிலிருந்து இன்பமும் இல்லை இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டான்னுட்டேன் என்ன வச்சுங்களேன் கல்யாணம் வேண்டான்னதுனால என்னாச்சு கல்யாணம் பண்ணிண்டா கிடைக்கிற சுகம் உண்டோ கிடையாது கல்யாணம் வேண்டாம் வர்ற துன்பம் உண்டோ கிடையாது அப்போ சுகம் வேண்டான்னா என்ன பண்ணணும் துன்பம் வேண்டான்னா என்ன பண்ணணும் சுகம் வேண்டான்னு தூக்கி போடணும் நம்ம அப்படி இல்லை சாதாரணமாக என்னென்னா கல்யாணம் பண்ணிக்கணும் சுகம் மட்டும் வேணும் நடக்குமா பிறகுதானே தெரியும் ரெண்டு பக்கம் அப்பலந்து என்ன தெரியறதுன்னா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இந்த அத்வைத ஞானம் வந்ததுக்கு பிறகு துவைதம் எல்லாம் அப்படியே என்ன சொல்றது தூசா போயிடுறது இந்த வேற்றுமைகள் துவைதங்கள் எல்லாம் மதிப்பிழந்து போகின்றன அத்வைத அமுதத்தை பொழிந்து அத்வைத அமுத ஞானத்தை பொழிந்து துவைதத்தை துவைத மிருத்தம் அது அமுதத்துக்கு நேர் மாதிரி தானே துவைத்தம் அதெல்லாம் அழிக்கிறது இந்த அத்வைத அமுத மழையால் துவைத புத்தி போகிறது துவைத புத்தி அடியோடு கரைஞ்சு போகிறது மழை பெஞ்சால் எத்தனையோ கரையிறது அது மாதிரி அதுவும் கரைஞ்சு போகிறது அமிர்த வருஷிணியும் பகவத்தியும் பகவதி பகவத்தின்னா எல்லா பதினெட்டு அத்தியாயங்களை உடையவள் அது இன்னொரு வார்த்தை இருக்குது பவத்வேஷினி பவத்வேஷினினா துன்பத்தை அடியோடு அழிப்பவள் துன்பத்தைத் துவேஷிப்பவள் எதை நாம் வெறுப்போம் எதை நாம் வெறுப்போம்னு கேட்டால் நமக்கு உலகத்தில் துன்பம்னால் பிடிக்காது அந்த துன்பம் பிடிக்காத துன்பத்தை நீக்கிற சக்தி எதுக்கு இருக்குதுன்னு கேட்டால் எதில் துவேஷம் இருக்கோ அதை என்ன பண்ணுவோம் நாம் அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஒன்றும் இல்லை நாம் நீங்கி நமக்கு பிரச்சனை ஒன்றுலந்து வந்ததுன்னா ஒன்றும் அந்த பிரச்சனையை நம்மளால் நீக்க முடியும்னா நீக்கிடுவோம் இல்லாட்டி நாம் நீங்கி போய்டுவோம் தனி கொடுத்துன்னு மாதிரி அது மாதிரி தனியாக போய்டும் அங்கே நாம் உண்டாக்கும் அது வேறு விஷயம் இல்லை பவத்வேஷினி ஆ துன்பத்தை அடியோடு துவேஷிப்பவள் அப்பேற்பட்ட பகவத்கீதை தாயை நான் நன்றாக நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த ஸ்லோகத்தை இப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு சுருக்கமாக நல்லா புரியும் இத்தனை நேரம் சொன்னதும் புரியும் அம்மா தாயே சாட்சாத் பகவான் ஆகிய ஸ்ரீமன் அப்படி சொல்கிற போது இந்த வார்த்தை சொல்லணும் அர்ஜுனனுக்கு பகவான் அப்படின்னா என்ன தோணும் அப்படி சொல்கிற போதே ஓ ரொம்ப பெருசுன்னு தோணும் அர்ஜுனனுக்கு பகவான் அர்ஜுனனுக்கு பகவான் யுத்த பூமியில் நேராக உபதேசம் பண்ண பு விஷயம் பாய் வியாசர் இருக்கார்ல வியாசர் ஒரு மகாபாரத்துக்கு மத்தியில் அவர் எழுதினது இது இது வந்து அத்வைதத்தை அப்படியே மழையாக பொழியிறது நம்ம கஷ்டத்தையெல்லாம் அடியோடு நீக்கிறது பதினெட்டு அத்தியாயத்தோடு இருக்குது எல்லா நற்குணங்களையும் நமக்கு உண்டு பண்ணக்கூடிய சக்தி இதில் இருக்குது அப்பேற்பட்ட பகவத்கீதா சாஸ்திர ரூபமான தேவியை தாயை நான் இடைவிடாது தியானம் பண்ணுகிறேன் நன்றாக தியானம் பண்ணுகிறேன் ஒவ்வொரு காரியத்தின் பொழுதும் ஒவ்வொரு மனசில் ஒரு ஒரு எண்ணங்கள் தோன்றும் பொழுதும் சாஸ்திரத்தை நினைத்து நினைத்து பார்க்கிறேன் அதனால் என் உள்ளம் தெளிவு அடைகிறது அமைதி தோன்றுகிறது ஆனந்தமாக இருக்கிறது இதான் விஷயம் இனி அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் இப்போ வியாசருக்கு நேராக நமஸ்காரம் பண்ணுறோம் नमोस्तुते नमोस्तुते व्यास विशाल बुद्धे, நமோஸ் வியசவி ஃபுல்லாரவித்த भारत, தைலப்பூர்ணா பிரலிதமய் பிரதீப நமஸ்து தே வியச விஷாலு ஃபுல்லாரவியத்த பத்தேற்றைல பூர்ணா பிரஜ்வலி ஜானமயப்பதீபே வேதவியாச வியாச பகவானே தே நமஹா அஸ்து உங்களுக்கு எங்களுடைய வன வணக்கம் உரித்தாகட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் மகான்கள் யாரும் நம்ம நமஸ்காரத்தை எதிர்பார்த்து வாழலை கடவுளோ மகான்களோ யாரும் நம்முடைய நமஸ்காரத்தை எதிர்பார்த்து வாழ்கிறது சில பேர் சொல்லுவாங்க நான் அவன் காலில் போய் விழுக மாட்டேன் அப்படிம்பார் சாதாரணமாக அப்படிலாம் பேசுவாங்க அவர் காலில் போய் விழுகிற நமஸ்காரம் கூட சொல்ல தெரியாது அவங்களுக்கு அவ்வளவு பண்பாடு அதனால் பண்பாடு இருந்தால் தானே இதெல்லாம் தெரியும் அதனால் அவங்க வந்து அப்படி சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கணும் யாரும் நம்ம மகான்கள் யாரும் நம்மளை மற்ற பேர் நமஸ்காரம் பண்ணுவாங்கன்னு சாமியார் ஆகலை நமக்கு சமுதாயத்தில் மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எந்த சாமியாரும் உண்மையான சாமியார் சொல்கிறேன் அப்படி ஆகிறது கிடையாது கடவுள் வந்து நமக்கு கோயில் கட்டுன்னு சொல்கிறாரா தங்கத் இழுங்கிறாரா கதவுளை தங்கம் போடுங்கிறாரா அவர் வைர நகை போடு எனக்குன்னு கேட்குறாரா வைரமே கடவுள் அப்படி இருக்கிற போது என்ன வைரத்தினால நகையை போடுறது சுவாமிக்கு வைரமே கடவுள் தங்கமே கடவுள் அப்படி இருக்கிற போது வைரத்தினாலையும் வைடூரியத்தினாலும் பகவானுக்கு நம்ம போடுறோம் ஏன்னா நம்ம திருப்திக்கு நமக்கு எவ்வளோ செஞ்சாலும் திருப்தி வராது அதனால் பகவானுக்கு செஞ்சுட்டே இருக்கும் அதனால் பகவான் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு மூன்றாவது வைர கிரீடம் செய்யலாமான்னு யோசனை இருக்குது ஏன்னா வைர கிரீடத்தை அடிக்கடி போட்டால் தேஞ்சு போயிடும் ஆனால் அதுக்கு ஒரு பாதுகாப்பு அதுக்கு ஒரு நாலஞ்சு செக்யூரிட்டி போலீஸு வெங்கடாதிபதி தனியாக இருந்தார்னா ஒன்றும் இல்லை வெறுமனே கதவெல்லாம் திறந்துட்டு நகையே போடாமல் அப்படியே வெங்கடாச்சலபதி எப்படியே இருந்தார்னு வச்சுங்களேன் பிரச்சனையே கிடையாது அவருக்கு ஒரு பாதுகாப்பும் வேண்டியது வெங்கடாச்சலபதி விக்கிரகத்துக்கு பாதுகாப்பா நகைக்கு பாதுகாப்பா பாருங்களேன் தேவைப்படுது என்ன நமஸ்காரம் வந்து நம்ம பண்றது நம்ம திருப்திக்கா கோயில் கட்டுறது நம்ம திருப்திக்கா நமஸ்காரம் பண்றது நமக்காக யாருக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு என் மனசு பக்குவப்படுத்துறது படுத்துக்கிறதுக்காக நான் நமஸ்காரம் பண்ணுறேன் என்ன நான் பணி உடையவனாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நமஸ்காரம் பண்ணினாத்தான் அது நமஸ்க சில அவருக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இவருக்கெல்லாம் பண்ணுவேன் சில பேர் அது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு யோகியதை இருக்குது இவருக்கு யோகியதை இல்லைன்னு சொல்கிறாங்க யோக்கியதை இருக்கிறவங்களுக்கு பண்ணுறது கூட நம்முடைய மனசுக்காகத்தான் அந்த ஆளுக்கு நமஸ்காரம் பண்ணால் எனக்கு கஷ்டம் வந்துடும் பாபம் வந்துடும் இந்த ஆளுக்கு நமஸ்காரம் பண்ணால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அதனால தான் பண்ணுறோம் சாஸ்திரத்துலேயே அப்படி தான் சொல்லியிருக்கு அம்மா அப்பா எங்கேயா பையனை நமஸ்காரம் பண்ணலாமா குழந்தைங்கள் தான் அம்மா அப்பா நமஸ்காரம் பண்ணணும் குழந்தைகள் அம்மா அப்பா நமஸ்காரம் பண்ணுறது சாஸ்திரப்படி பாபம் அப்புறம் வந்து ஆனால் குழந்தைகள வந்து இப்போ சாமியார் ஆகிட்டார் பையன்தான் அப்போ பண்ணலாமா அது வேறு விஷயம் அது சில ரெஸ் எல்லாத்துலேயும் எக்ஸப்ஷன் அது இடத்த பொறுத்து இருக்குது ஆனால் வியாசருக்கு பண்ணுறோம் அவர் வியாசர் நினைச்சாரா என்ன கொஞ்சம் நாளைக்கு பிறகு ஒரு இத்தனை ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு பிறகு தேனியில் ஒரு ஆசிரமம் வரும் ஒரு சாமியார் சொல்லி கொடுப்பார் அப்போ எல்லோரும் என்ன நமஸ்காரம் பண்ணுவாங்கன்னா அவர் புஸ்தம் எழுதினார் அதெல்லாம் கிடையாது அவர் வந்து நிறைய காரியம் பண்ணிட்டு போயிட்டார் நமக்கு அவருக்கு நமஸ்காரம் பண்ணால் அவரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதுக்காக வியாசருக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் வியாசரை நமஸ்காரம் பண்ணுறபோது சும்மா நமஸ்காரம் பண்ணுறதில்ல வியாசர்னு சொன்னாலே தொகுத்தவர்னு அர்த்தம் சாதாரணம் அப்படி தான் சொல்லுவாங்க தொகுத்தவர்னு சொன்னால் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டால் ஒரு காலத்தில் வேதத்தை எல்லோரும் பிராமணர்கள் எல்லா வேதத்தையும் படிக்க வேண்டியது இருந்தது அது ரொம்ப பாரமாக இருந்துது காலப்போக்கில் பிராமணர்களுக்கும் ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சுது வியாசர் காலத்துக்கு முன்னால் இருந்தவங்களுக்கெல்லாம் ஞாபக சக்தி ஜாஸ்தி இப்போ அவங்களோட எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கற போது நமக்கெல்லாம் அல்பத்திலேயே அல்பந்தான் இருக்குது அதில் அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி மனசில் நினைவு வச்சுக்கொள்கிற சக்தி அதிகம் ஆனால் அந்த நினைவாற்றல் குறைஞ்சிக்கிட்டே வந்தது வியாசர் பார்த்தார் இப்படியே போனால் வேதம் அழிஞ்சு போயிடும் அதனால முதல்ல பிராமணர்களையே பிரிச்சுருவோம் பிராமணர்களையே கூட்டம் கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக பிரித்து விட்டுருவோம் பிரித்து ஒரு ஒரு திருட்டியும் ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்தந்த வேதத்தை அவங்களவங்க படிக்கட்டும்னு விட்டுடுவோம் அப்போ வேதம் அழியாது காப்பாற்றப்படும் நினைச்சார் வேதவியாசர் சத்தியவதி புத்திரஹா பராசரஸ் புத்திரஹா பராசரருடைய மகன் சத்தியவத்தியினுடைய மகன் வேதவியாசர் அவரும் விஷ்ணுவினுடைய அவதாரம் அம்சாவதாரம் என்று கருதப்பட்டவர் அப்பேற்பட்ட வேதவியாசர் பிராமணர்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருந்தது இத்தனையும் மனப்பாடம் பண்ணி அடுத்த பரம்பரைக்கு சொல்லி கொடுக்கணும் அது பெரிய பொறுப்பாக வேறு இருந்தது அது பெரிய சுமையாகவும் தோன்றியது சுமையென்னா என்ன அது வந்து அளவு அது அளவுக்கு மீறி போகிறபோது தாங்க முடியாது நல்லதும் கூட நல்லதும் கூட அளவுக்கு மீறி போனால் அளவுக்கு மீறினால் அமிர்த்தமும் விஷம் அதனால் அதுவும் கஷ்டம் அப்போ பிராமணர்களை எல்லாம் பிரித்தார் எல்லாம் நீங்கள் இந்த இந்த பகுதியை காப்பாற்றுங்கன்னு ஒரு ஒருத்தட்டையும் கொடுத்துட்டு அப்படி பிரித்து ஒரு ஒரு முறையை உண்டு பண்ணார் அவங்களுக்கு ஒரு சில சடங்குகளை வச்சார் ஒரு ஒழுக்கங்களை தயாரித்தார் இது பண்ணி கொடுக்குறதுங்கிறது ஒரு இந்த ப்ரோக்ராம் போடுறது ஐடியா கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை அழகாக பண்ணினார் வேதவியாசர் அதனால் வேதவியாசருக்கு இன்றைக்கும் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பண்பாட்டை பின்பற்றுகின்ற மக்கள் பாரத பண்பாட்டிலே அன்பு செலுத்துகின்ற மக்கள் வியாசருக்கு நன்றி உணர்ச்சியோடு வணக்கம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நமஸ்காரம் பண்ணுறோம் ஹே வியாச தே நமஹாஸ்து எதுக்காக உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் தெரியுமா சமுதாயம் முழுக்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் நீர் உங்கள் வீடு மாத்திரம் நல்லா இருக்கணும்னு நினச்சவரில் நீர் என் ஜாதி மாத்திரம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் எங்கள் வீடு மாத்திரம் நல்லா இருக்கணும் எங்கள் ஜாதி மாத்திரம் நல்லா இருக்கணும் எங்கள் இனம் மாத்திரம் தமிழ் இனம் மாத்திரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு குறுகிய மனப்பான்மை உடையவரல்ல நீர் நீர் உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்தவர் பாடுபட்டவர் ஆகினால் விஷால புத்தே வியாச அந்த வார்த்தை இருக்குதில்ல விஷால புத்தே எவ்வளவு பரந்த மனப்பான்மை உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் இன்பற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பரந்த மனப்பான்மை உங்களிடத்திலே இருந்தது இந்த குறுகிய மனப்பான்மை உடைய நாங்கள் பரந்த மனப்பான்மையுடைய உங்களை வழிபட்டு அதே பரந்த மனப்பான்மையை நாங்களும் அடைய விரும்புகின்றோம் அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்படி சொல்கிற போதே ஒருத்தரை பரந்த மனப்பான்மையை உடையவரே அப்படின்னு சொல்கிற போது என்ன அர்த்தம் எனக்கும் உங்களை மாதிரி பரந்த மனப்பான்மை வரணுங்கிற அர்த்தம் அதில் அடங்கியிருக்கு அப்போ தான் வந்து பரந்த மனப்பான்மையை உடையவரேன்னு சொல்லி மனசார நமஸ்காரம் பண்ண முடியும் இல்லாட்டி அது சும்மா வெறும் வார்த்தை தான் அது வந்து உயிர் இருக்காது விஷால புத்தே வியாச வியாசங்கிற சொல்லுக்கு வேதத்தை வழிபடுத்தி நெறிப்படுத்தி காப்பாற்றி கொடுத்தவர்னு அர்த்தம் அவருக்கு நிறைய பேர் உண்டு அந்த பத்திரி நாராயணர் கோயில்கிட்ட அவருக்கு ஆசிரமம் இருந்தது அதனால் பதரி காசிரமனே பேருது ஆக்சுவலாக அது ஒரு ஆசிரமம் பத்ரிநாத் கோயில் இருக்கே அது ஒரு ஆசிரமம் நரநாராயண ரிஷிகள் தபஸ் பண்ண இடம் அது அந்த இடத்துல தான் மகாவிஷ்ணுவுக்கு விசேஷமாக பூஜை பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு பேர் பதரி பதரிக்காசிரமம் பதரினால் இழந்த பழம் இலந்த பழ மரங்கள்லாம் நிறைய இருந்த இடம் அதனால் அதுக்கு பேர் பதரிவனம் பதரி காசிரமம் அப்படின்லாம் அந்த இடத்த சொல்கிறோம் இவருக்கு அந்த பதரி இழந்த பழமரத்துக்கு இடையில் குடிசையை கட்டின்னு வாழ்ந்ததுனால குகையில் இருந்ததுனால அங்கே ஒரு குகையும் இருக்குது குடிசையும் இருந்திருக்கு அவர் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்போ அந்த குகை வியாச குஹானே ஒன்று இருக்குது பதிரி பதிரிக்கிட்ட அப்படிலாம் வாழ்ந்ததுனால அவருக்கு இன்னொரு பேர் பாதராயணர்னு பேர் வேத வியாசருக்கு இன்னொரு பேர் பாதராயணர்ன்னு பேர் அவரோட இன்னொரு பேரு உண்டு ரொம்ப பிரசித்தமானது கிருஷ்ணத்வைபாயனர் கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு ஒரு பேர் அதான் முதல் பேர் அப்புறம் வேத பதிரிகாசிரமத்தில் இருந்ததுனால அவருக்கு பாதராயணர்னு பேர் அப்புறம் வந்து வேதத்தை எல்லாம் காப்பாற்றி கொடுத்ததுனால வியாசர்னு பேர் ஆனால் அவருக்கு பிரசித்தமான பேர் வேதவியாசருதான் ஆயிடுச்சு கிருஷ்ணத்வைப்பாயனர் பாதராயணர் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் கூட அது பண்டிதர்களுக்கு இடையில் பெரியவங்களுக்கு இடையில்தான் பிரசித்தமே தவிர பொதுவாக ஜனங்கள்கிட்ட பிரசித்தமான சொல் வேதவியாசர் ஆஹ புல் விஷால புத்தே உங்கள் புத்தி ரொம்ப ரொம்ப விஷாலமானது அதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுறோம் எவ்வளவு பரந்த மனப்பான்மை அப்படின்னு நாங்கள் வியக்குகிறோம் அப்படி வியந்து போற்றுகிறோம் அதான் வியந்து போற்றுதல்றது இங்க இருக்கு ஹே விசால புத்தே வியாச தே நமகாஸ்து உங்களை நாங்கள் நமஸ்காரம் பண்றோம் அப்புறம் அவருடைய முகத்தை வர்ணிக்கிறாங்க ஆயத்த பத்ர நேத்திர நன்கு மலர்ந்த நன்கு மலர்ந்த விரிந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவரே அவருடைய கண் எப்படி இருக்கான்னா இந்த தாமரை இலையை இப்படி வச்சு பார்த்தா தெரியும் அது அழகாக இப்படி வந்து கச்சிதமாக நிற்கும் நமக்கெல்லாம் அப்படி இருக்காது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கோணை கோனையாக இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டெலாம் இருக்குது இருக்குது சரியாக இருக்காது இல்லை அவரோட கண்ணை பார்த்தா அப்படி அழகாக இருக்கான் இப்படி வர்ணிக்கிறது தாமரை இதழ் போன்ற கண்கள் அது பிரகாசமாக இருக்குது தாமரை எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குது தாமரை இலை வந்து பத்திரம்னா என்ன இலை ஆயத்தனா விரிஞ்ச தாமரை இலைன்னா அந்த இலை இல்லை தாமரை பூ இலை ரொம்ப நேரம் கழித்து கண் அப்படி இருக்குதுன்னு சொல்லி தாமரை இலைன்னு எழுதிவிடுவாங்க தப்பாக போயிடும் தாமரை இலைன்னா தாமரைப்பூ இதழ் அதனால் பத்திரம்னா இதழ் தாமரை இதழ் இருக்குது அந்த இதழ் எப்படி அழகாக இப்படி இருக்கோ கச்சிதமாக வர்றதோ அது மாதிரி கண்ணை உடையவர் வியாசர் காரணம் என்னென்னா கண்ணு தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம் உள்ளே சரியாக தெளிவாக இருந்தால் பார்வையும் தெளிவாக இருக்கும் இல்லாட்டி பார்வையே இருக்கும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க அல்ல அகத்தின் அழகு அது கண்ணுலேயும் தெரியும் பேச்சிலையும் தெரியும் மூஞ்சி முழுக்கவும் தெரியும் அதனால் நம்ம உங்களை பார்த்த ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறோம் இல்லையா ரொம்ப ஏதோ சோர்ந்து போன மாதிரி இருக்குது ஏதோ என்னது இதெல்லாம் சொல்லுவாங்க டிப்ரெஷடாக இருக்குது டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது மூஞ்சி பார்த்தே சொல்லிவிடுறோம் நாம் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது சோர்ந்து போயிருக்கிற மாதிரி தெரியுது மூட் அவுட்டு மாதிரி தெரியுது இப்படிலாம் சொல்கிறோம் நாமளும் சொல்லிக்கிறோம் நான் மூட அவுட்டு பேசாமல் இருங்கிறோம் இப்போ சரியா மூட் அவுட்டு பேசாமருன்னு சொன்னாலே பரவாயில்லைன்னு அர்த்தம் அது தெரியாமல் இருந்தால் தான் ஃபுல்லாக அரவிந்த ஆயத்தை ஃபுல்லான்னு சொன்னால் நன்கு அலர்ந்து மலர்ந்த அப்புறம் விரிஞ்ச சில நாம தான் சில சமயம் தாமரை போய் எல்லோரும் மொக்கோடு பொறிச்சிருவாங்க நல்லா விரிஞ்சதை பார்க்கணும் சூரியனுக்கு முன்னாடி நல்லா அதுவே விரியணும் நம்ம பெரும்பாலும் மொக்கை வாங்கி கடையில் வச்சு ஒரு மொக்கை அஞ்சு ரூபான்னு விற்று சட்டி இல்லாட்டி விரித்து சமைக்க வைக்கிறோம் ஆனால் அந்த குளத்துலேயே தாமரை பூ குளத்துலையே பார்த்தா நல்லா சூரியனுடைய இது வந்து அது பக்குவம் வந்தவுடனே அழகாக விரிஞ்சிருக்கும் முழுக்க விரிஞ்சி அந்த மகரந்தமும் அந்த ம கேசரம்லாம் இருக்குது அதெல்லாம் கூட விரிஞ்சிருக்கும் அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இது இப்போ எல்லாம் நம்ம தட்டி தட்டி சரி பண்ணி அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அது வேறு விஷயம் ஆனால் அவரோட முகம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி வியாச இதோ இந்த பருவ இதுதான் படம் வேத வியாசர் படம் வேதவியாசரோட படம் இப்படி வரைஞ்சிருக்கு ஃபுல்லாக அரை அந்த தாமரை கண் இருக்கான்னு பார்க்காதீங்க அது எப்படி இருக்கோ தெரியாது புல்லாரவிந்தாயத்தை பத்திர நேத்திர அரவிந்த ஆயத்த பத்திர நேத்திர நம்ம ஆசிரமத்துக்கு ரெண்டு கண்கள் மாதிரி இவரை வச்சுருக்கோம் இவர் வியாசர் திருவள்ளுவர் அதனால் இது வந்து ஃபுல்ல அரவிந்த அரவிந்தனை தாமரை ஆயத்தன்னா நல்லா விரிஞ்சிருக்குறேன்னு அர்த்தம் பத்திரன்னு சொன்னால் இதழ் அர்த்தம் நேத்திரன்னு சொன்னால் கண்ணுன்னு அர்த்தம் அதனால் உடையவரே அப்போ முதல்ல என்னாச்சு புத்தி விசாலம்னு சொன்னார் கண்ணும் நல்லா தாமரப்பூ மாதிரி இருக்குப்பா புத்தியும் ரொம்ப விசாலமாக இருக்குது கண்ணும் அப்படியே தாமரப்பூ மாதிரி இருக்குது தாமரப்பூ இதழ் மாதிரி சொல்லி வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா சரி இதெல்லாம் வர்ணிக்கிறேன் நமஸ்காரம் பண்ணுறேன் எதுக்காக என்ன நீங்கள் இந்த பாரதம் மகாபாரதம் எழுதி எழுதலைன்னா எங்களுக்கெல்லாம் எங்கே ஞானம் வரப்போகுது நாங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு நிம்மதியாக இருக்கோம் தெளிவாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்ன உங்களுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் எழுதின புஸ்தகம் அந்த புஸ்தகத்தை எழுதின நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு உங்கள் புஸ்தகத்துலேருந்தே தெரியுது வேதவியாசர் போனாலும் வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அதனால் நிலத்து மறைமொழி நிறைமொழி மாந்தர் பெருமை காட்டிவிடும் அப்படி படிக்கணும் இப்போ இந்த புஸ்தகம் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சாஸ்திரங்கள் லிட்ரேச்சர் இலக்கியங்கள்லாம் இருக்கேன் அதெல்லாம் வந்து நிறைமொழி மாந்தர் பெருமை அவங்களாம் நல்ல நிறைவான மொழிகளையே பேசினவர்கள் அவர்களுடைய பெருமையை கண்டிப்பாக காட்டுங்கிறார் திருவள்ளூர் என்ன அழகான குரல் பாருங்கள் அந்த குரல்லேருந்தே இதெல்லாம் தெரிகிறது நமக்கு இதெல்லாம் விளக்குறதுக்காக தான் அந்த குரல்லாம் இருக்குது அப்படி பெரியவங்கள்லாம் அப்படி விளக்கியிருக்காங்க நிறைமொழி மாந்தர் பெருமை இருக்கிறது அதில் விளங்கி இருக்கிறது அதனால் இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ அடுத்த வரைக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது எல்லாம் இப்படிலாம் சொல்கிறியேப்பா என்ன காரணம் என்ன போய் இப்படி புகழ்றியே அப்படின்னா நீங்கள் அப்படி எழுதி படித்ததுனால நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படி நிம்மதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் தோன்றுகிறது ஏன்னா எனக்கு அறிவை கொடுத்தீர்களே சாஸ்திரத்தை கொடுத்து அறிவை கொடுத்திருக்கிறீர்களே உங்களுக்கு எவ்வளவு நமஸ்காரம் பண்ணாலும் தகும் அப்படின்னு சொல்லி சிஷியன் அல்லது வியாசருடைய பக்தன் வியாசருக்கு நமஸ்காரம் பண்ணுறான் என்ன என்ன காரணம்னா துவையா தீபகா பிரஜ்வாலிதா நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் சாதாரண விளக்கு இல்லை நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருக்கீங்க எப்படிப்பட்ட தீபம் பிரதீபம் சிறந்த தீபம் மிகச்சிறப்பு வாய்ந்த தீபம் அந்த தீபம் என்னப்பா என்ன பெரிய விளக்காது என்ன அண்ணாமலையார் மேலே கொப்பரையில் வச்சு அளவுக்கு பெருசாக இருக்குமா அந்த தீபம் தான் அது இது அறிவு விளக்கு ஞானமயா பிரதீபா நீங்கள் தாங்கள் தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிற தாங்கள் எத்தகைய தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் தெரியுமா ஞான தீபத்தை ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் அறிவு தீபம் இந்த தீபம் எத்தனை நாளைக்கு பதினோரு நாளைக்கு எரியும் நாங்கள் நாங்கள் போயிருந்த போது சொன்னாங்க பதினோரு நாளைக்கு தினம் பொறுத்துறாங்கவுங்க அது பதினோரு நாளைக்கு எரிஞ்சிட்ருக்கிறது இல்லை இப்போ தான் எங்களுக்கு சொன்னாங்க அது பதினோரு நாளைக்கு தினம் போய் பொருத்துகிறாங்க சாயங்காலம் தினம் கா அணைச்சிட்டு காலம்புரம் அணைச்சிட்டு சாயங்காலம் போய் பொறுத்துறாங்க அப்போ வந்து அது மேலே இது அந்த தீபப்படுறது இது பெரிய விஷயமா நினச்சிக்காய்ங்க ஓஹோ அப்படியா அப்படின்னு நினைச்சு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்ன பண்ணுறோம்னா இந்த விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சுன்னா ஷூ ஷூ விளக்கு அணைஞ்சு போச்சேங்கிறோம் இங்கே புத்தி அணைஞ்சி போச்சுன்னா கவலைப்படுறோமா இது அணைஞ்சு போனால் தப்பே கிடையாது என்ன காத்தடிச்சா விளக்கு அணையத்தான் செய்யும் காத்தடிச்சு விளக்கு அணையிலன்னா ஏதோ அதிசயம் நடக்குதுன்னு அர்த்தம் என்ன அப்ப காத்தடிச்சும் விளக்க அணையில என்ன அது ஏதோ தெய்வீக சக்தி இப்படி கதை கட்டுறதுக்கு பேர் தான் புத்தி இல்லைன்னு பேர் இப்படியே நிறைய கதை கட்டி கதை விட்டு அப்புறம் அது கதைன்னு சொன்னா நம்ம சொன்னா எடுபட மாட்டேங்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு அது பலமாயிடுது அப்ப அவர் ஞான தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறார் சாதாரண தீபம் இல்லை அது ஞானதீபம் ஞான தீபத்தை ஏற்றி வச்சிருக்கார் அவர் துவயா பாரத தைல பூர்ணா ஞானமயா பிரஜ்வாலிதா பாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த அறிவாகிய தீபம் தங்களால் நன்றாகவே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது பிரதீபகான்னு சொன்னார் பிரஜ்வாலிதான்னு சொன்னார் பிரஜ்வாலிதான்னால் நன்றாக ஏற்றி வைக்கப்பட்டது ஏதோ அரை உரையா விளக்கு ஏற்றுவாங்க ஒரு விளக்கேற்றுறதுல கூட ஒழுங்கே இருக்காது என்ன பண்ணுவான் அப்படியே சும்மா அப்படி தெரிய போடுவான் போட்டுட்டு இப்படியே காட்டிக்கிட்டே இருப்பான் அது தொங்கின்னு இருக்கும் என்ன நிறைய பேருக்கு அது விளக்கேற்றவே சரியா தெரியாது அது இப்படி தொங்கின்னு இருக்கும் விளக்கு இங்கே பாருங்கள் இப்போலாம் இங்கே விளக்கலாம் அவங்க அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கணும் இப்போ முதல்ல நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் இப்போலாம் அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்போ வந்து விளக்கு பாருங்கள் அஞ்சும் அப்படி மணியாட்டு ஏறியதும்பாங்க மணியாட்டு ஏறணும் இப்போ வந்து இந்த விளக்கெல்லாம் ஏற்றுகிற போது சில பேர் இன்னொன்று தொங்க அப்படி இப்படியே காமிச்சுட்டே இருப்பாங்க எரியாது அப்புறம் அதுக்கப்புறம் திரிக்க ஆரம்பிப்பான் அது சுடும் அப்படின்னு அப்புறம் இப்படிங்க எல்லாம் தலையில் ஒன்றுமே சரியாக இல்லைன்னு அர்த்தம் முதல்லையே திரிய நல்லா திரிச்சு என்ன நான் இப்போ இதை சொல்கிறேன்னா திரிக்கத சொல்கிறேன்னா தெரியல நல்லா திரிய திரிக்க வேண்டிய திரிய திரிய திரிச்சு ஒழுங்காக திரிச்சு அதை நல்லா எண்ணெயில் முக்கி அதையும் அங்கேயும் நல்லா ஒரு தடவை அதை நிமிண்டி விட்டும்பாங்க அதை நல்லா திரிச்சு விட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் கல்பூரத்தை கூட லேசாக வச்சு இப்படின்னா உடனே பற்றிக்கும் அப்புறம் நிதானமாக நின்று எரியும் அது அது மாதிரி இங்கேயும் என்ன பண்ணணும்னா நம்முடைய உள்ளமாகிய விளக்கு அகல் கார்த்திகை மாதம் சரியான நேரம் தான் உள்ளமாகிய மகாபாரத ஸ்லோகங்கள் முக்கியமாக மகாபாரத ஸ்லோகங்கள்ங்கிற எண்ணெயை ஊற்றி எண்ணெயை ஊற்றி அதில் இதில் என்ன சொல்கிறாங்க மகாபாரத ஸ்லோகங்கள்லாம் இது அதில் பகவத்கீதையை திரியாக போட்டு அந்த பகவத்கீதையில் கிடைக்கிற ஞானந்தான் சுடர் சுடர் மகாபாரத ஸ்லோகங்கள் எல்லாம் மகாபகவத்கீதையை தவிர மகாபாரத ஸ்லோகங்கள் எல்லாம் எண்ணெய் அதுக்காக எண்ணெயுமே நினைக்காதீங்க அர்த்தந்தான் இப்போ மகாபாரத் ஸ்லோகத்தை நினைக்கிறதா என்னையும் நினைக்கிறதா எண்ணெய் உதாரணமாக சொல்கிறோம் அதனால் ஸ்லோகத்தை படிக்கணும்னு அர்த்தம் அதுக்கு அப்போ எண்ணெய் நிறைய ஊற்றணும்னா என்ன அர்த்தம் ஸ்லோகம் ஒழுங்காக படிக்கணும்னு அர்த்தம் அப்புறம் திரின்னா என்ன திரி கண்டிப்பாக இருக்கணும் வெறும் எண்ணெயை ஊற்றி என்ன பிரயோஜனம் திரி கண்டிப்பாக இருக்கணும் பகவத்கீதையெல்லாம் நல்லா படிக்கிறது தான் திரி பகவத்கீதையை படித்தா மாத்திரம் போராது அந்த ஞானத்தோடு வாழ்ந்து நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கணும் அதுதான் சுடர் ஆக இந்த பாரத தைலபூர்ணா ஞானமயா பிரதீபா துவயா பிரஜ்வாலித்தா தங்களால் ஏ தங்களால் பாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த ஞானமயமான சிறந்த விளக்கானது நன்றாகவே நுமால் ஏற்றி வைக்கப்பட்டது அத்தகைய பரந்த மனப்பான்மையை உடைய அகன்ற அலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய வேதவியாசரே உமக்கு என்றென்றும் நாங்கள் நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கின்றோம் இதுதான் அர்த்தம் ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் முடிஞ்சுது நேரமும் முடிஞ்சுது ரெண்டாவது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் பிரபன்ன பாரி ஜாத்தாய தோத்திரவேத்திரை ஜானமுதிரா கிருஷ்ணா கீதமே நம ஓம் ஷாதிஷ்ஷா ஹரி ஓம்